ஒரு தீர்ப்பு எப்படி இருக்கணும் பேசுவாருமான் நுடைபுலம் இல்லான் எடில் நலம் மண்மான் புனைபார் சிறந்த அறிவோடு கூட அழகும் இருக்குமானால் அந்த அழகு பாராட்டக்கூடியது அறிவு இன்றி வெறும் அழகு இருக்குமானால் மதுர வீரசாமி கோயில நிறுத்திடுறான் மதுர வீரசாமி கோயில் எப்படி இருக்குது புயலமையில இருக்கிற உருவம் எப்படி இருக்கு ஜிம்முன்னு இருக்குங்களா பார்த்தா உண்மையான ஆளுடைய மீசை கூட சரியா இல்லை பழைய மாப்போசி மீசை ஜிம்மு கையில் இருக்கிற பார்த்தா வேல் பார்த்தா கம்பீரமான தோற்றம் கிட்டவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குது ஆனா பேசுமா பேசாது அதுபோல நுண்மான் நுடைபுலம் இல்லான் எடிலும் கூர்த்த அறிவும் சிறந்த அறிவில்லாதனுடைய வெறும் அழகு மண்மான் பொனிபாவையட்டுங்க பொம்மைதான் பொம்மை போடான் எது சிறந்த பரிமையில பார்த்தான் படிமையில அப்படியானா என்ன சார் அதிகோர் உடம்பது பெரிதலும் அரிதாதலின் அதுவும் ஒரு பைனி எனினும் நுண்மா நுடைபலம் இல்படி சிறக்கா அப்படின்னா அவன் ஜாடிக்க முடியுதானே இந்த நூலாசிரியனை தாங்கிதான் ஒரே ஆசிரியர் பானை தவிர இவனுக்கு ஒன்னும் தெரியாது முட்டாலும் சொல்ல மாட்டான் அவன் ஒரே ஆசிரியனும் அல்ல சிந்தாமணி சிந்தாமணியில் இருக்குது பெறுதலும் அறிவு அழகு கூட அறிவோடு சேர்ந்தா நல்லது இல்ல வச்சு பரிமையில அதுதான் உரை அதுக்காக சொல்றேன் தலர்ச்சி படுத்துக்கலாம் அது நல்ல மெது இருக்குன்னு அழகா இருக்குன்னு கீமுள்ள எனவே இப்படியாக இந்த அழகோடு கூடமான உடைப்படம் இருந்தது அதனால என்ன செய்தார்னா சரி என்னென்ன குணம் இருந்ததுனார் இத்தகு பண்பு சாண்ட நீர்ம யாழ் இசைமைத்தக நல்ல உள்ளம் உடைமை உல உள்ள ரொம்ப தகமான தகு உண் மாதிரி தங்கம் அது மாதிரி உண்மையான பெருமிதம் தெய்வ பத்தி பெருமானை வணங்காமல் எந்த வேலையும் தொடங்க மகிழ்ச்சி செய் பண்பு தன்னுடைய மனதாலோ சொல்லாலோ செயலாலோ இந்த மூவைய கருவிகளாலும் எல்லா உயிருக்கும் இன் தோணும் எவ்வுயிரும் போல் எண்ணி ருட்கருணி செய்யாய் பராபரணி தாய்மானார் எவ்வுயிரும் தன்னுயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணி செய்யாய் எல்லா மனிதர்களும் அல்ல எல்லா விலங்குகள் மட்டுமல்ல எல்லா பறவைகள் மட்டுமல்ல ஓரறிவு முதல் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாணினின் அத்தனை உயிரினங்களுக்கு வரி சேரும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனிபேதமுடைய உயிர்க்கும் அந்த நல்ல எண்ணம் நல்ல சொற்கள் நல்ல இனிமையான செய்கை வர அழகானது அது மாதிரி இருக்க முடியாது அழவாரை தாங்க நிலம்போல் தமிழகம் அது நிலம் கூட எப்போது பூம இந்த தம்பி உக்ரகுமார பாண்டியன் அப்படி வடிக்க மாட்டார் நம்ம நிலமாவது வடிக்க போதில் ஜப்பான்ல இப்ப பாவம் போட்டுட்டாங்க அன்பு செய்கை நல் ஈகை கல்வி வெல்லுதற்கு அரியார் தம்மை வெல்லுதல் தேவராலும் சொல்லுதற்கு அரியத்து சென்றிடு தீரையும் கோடல் றியஞம் ஆலை போல் புயத்தில் ஏந்தி மாலை போல் புயத்தில் ஏந்தி சொல்லுவதற்கு சீர்த்தி உலகளாம் சுமப்ப வைத்தல் அப்படி உலகத்தில் எத்தனை பண்புகள் உண்டு அத்தனையும் மண்டி கிடக்கும் முடியான அப்படிப்பட்ட பண்பெல்லாம் பார்த்தார் அப்பா பார்த்தாங்க தம்பி அருமையா அழகில் சிறந்தவன் ஆண்மையில் சிறந்தவன் பண்பு நலங்களில் சிறந்தவன் தெய்வபக்தியில் சிறந்தவன் எவ்வுயிரும் தண்ணுயிரு போல் எண்ணி இறங்குகின்ற சிந்தனை உடையவன் நல்ல அரச நடத்துகின்ற சிந்தனை உடையவன் அதனால் பார்த்தா நம்முடைய அந்த பொறுப்பை அவனுக்கு கொடுக்கலாம் என்று கருதி அமைச்சரை ஒரு கூட்டம் போட்டான் கூட்டம் போட்டு சரியா அடுத்த எட்டு எட்டு அடுத்த எட்டு தான் ஒன்னு நாலு தொண்ணூத்தி அஞ்சு அமைச்சர் கூட்டம் போட்டு போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதனால அன்று முக்கியமான கூட்டம் செயற்கூட்டம் வேற யாரும் வரப்படாது அமைச்சர் மட்டுமே வருகிற எல்லா மானு அமைச்சர்களும் ஒன்னு நாலு அமைச்சர் காலையில ஒன்பது மணி வர்ற அமைச்சர்கள் அப்பொழுது பொறுப்புணர்ந்தவர்கள் அதனால பொறுப்புணர்ந்த எட்டு ஐம்பதுக்கெல்லாம் அந்த அமைச்சலையே நாம் அடுத்த முறை எண்ணுவோம் என்று சொல்லி இப்படி உக்கரகுமார பாண்டியன் திருவதாரம் மேலிருந்து இறங்குதல் பேர் அவதார செய்த இந்த ஒளி எங்கும்ரு திருவண்ணாமலை அன்பர் தாம் கேட்பதோடு கூட இந்த ஒளியை எங்கும் பெருக வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது உக்கரகுமாரன் வேல் உரகுமார்க்கு வேல் வளை சென்று கொடுத்தி பணிந்த ஒன்று எண்ணி பார்க்க முடியாது அதுதான் இயற்கை எப்படியோ திரும்பி இதற்கு மாறாக இருக்கிறார்கள் என்ன புண்ணியம் செய்தார்களோ தெரியவில்லை என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் எதற்கு தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்றே சொன்னார் தமிழ் செய்யுமாறு என்றே சொன்னார் திருமூல திருமந்திரம் தமிழ் மட்டுமல்ல ஆன்மீகத்தை மிக ஆழமாக வளர்க்கின்ற ஒரு பெரிய அற்புதமான நூல் யோக நூல் ஆனால் அதற்கு தமிழ் செய்யுமாறு என்று சொல்றதால் சொல்லி அந்த அருமையான பெருநூலை நமக்கு செய்திருக்காள் அப்ப தமிழ் வேறு அந்த யோகநிலை வேறு பெருமானை அடைகின்ற அந்த பக்தி நிதி வேறு என்று தமிழ் செய்யுமாறு என்றார் அதே போல நத்தமிழ் வல்ல ஞான சம்பந்தம் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம் தமிழ் பரப்பும் கொடி கட்டிட்டு தமிழ் வாதுகா வாழ்ந்து சொல்லிவிட்டு அப்புறம் வேறு வேற மாதிரி இருப்பதல்ல உண்மையிலேயே நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்புதல் என்றால் இன்னிசையால் தமிழ் பரப்பியது எது பெருமானுடைய பொருள் செயற்புகளை சொல்லணும் ஆகவே எருடைய பொருள் தமிழும் வேறல்ல என்பதைத்தான் இந்த தமிழ் செய்யுமாறு இன்னிசையா தமிழ் தரப்பும் ஞான சம்பந்தன் என்றெல்லாம் பயந்தமிழ் தமிழோட எயிவு ஊட்டி இந்த அறக்கட்டளை வைத்து இந்த அருமையான அந்த வகையிலே தமிழோடு பிறந்து பல மதுரையில் வளர்ந்த கூடி சப்பாணி குட்டி அப்படி என்று குமர அம்மாவுக்கு கிபி கிமு கேட்டார் டேட்ட பருத்து கேட்டான் ஒருத்தன் மீனாட்சி அம்மனுக்கு டேட்ட கேட்டான் உடனே எங்க கோவில் சாமன் சொன்னார் தமிழுக்கு என்ன தேட்டப்படுத்தினர் அடாநாடா தமிழுக்கு தேட்டப்படுத்திய சுவாமி ஆதி மந்தம் இல்லாதனர் அதே மாதிரிதான் எங்க அம்மாவும் போகணும் ரொம்ப அருமையாக தமிழோடு பிறந்து பல மதுரையில் வளர்ந்த கொடி சப்பானி கொட்டியருளி என்று தமிழோடு பிறந்து பல மதுரையில் வளர்ந்த கொடி என்றெல்லாம் எண்ணிச் வைத்த அருமையை நினைவு நானும் கொஞ்சம் வேண்டும் என்பதற்காக சொன்னேன் இனி உக்ரகுகார பாண்டியனுக்கு வேல் வலை சென்று கொடுத்த படம் இந்த உக்கரகுமார பாண்டியன் என்றும் அந்த பெயர் உண்டு உக்ரபாண்டியன் என்றும் பெயர் உண்டு தலைப்பிலேயே அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது உக்ரகுமாரன் என்று சொன்ன என்ன பொருள் கேட்டா உக்கிரம் என்றால் கோபம் அந்த கோபம் என்ன சிலத்துக்கு அதிகமான ஆட்பாடுகள் யார் என்று கேட்டால் அழித்தற் கடவுள் நம்முடைய சிவபெருமான் தான் என்று சொன்ன என்ன பொருள் கேட்டா அழித்தற்கள் என்று சொல்றோம் ஆனா அடித்தல் சொன்ன ஏதோ நம்ம உலகத்தில் இருக்கிற பொருட்களை அடிப்பதல்ல நீக்கத்திற்காக காத்தும் படைத்தும் கரந்தும் அப்படி விளையாடுகின்ற அமைப்பிலே அடித்தலும் அடித்தல் என்றால் நாம் ஏதோ ஒன்றை செய்து ஒன்றை அடிப்பது என்பதை போல அந்த அடித்தல் தொழில் அவன் மேற்கொண்டிருப்பதனால் அவனுக்கு என்ற பெயர் அந்த சினமுடையவனாக இருக்கின்ற பெருமானுடைய குமாரன் முருகப்பெருமான் அப்படிப்பட்டவருக்கு வேல் வலை சென்று வெற்றி எல்லாம் வழங்கினார் என்றால் அது வந்து இங்க முருகப்பெருமானிக்கோ அதே மாதிரி பிள்ளை அதனாலதான் சொல்கின்ற பொழுது கூட மாறுபடு சூரணி வதைத்த முகம் ஒன்று என்கிறது அப்புறம் நின்ற குண்டுமான குழந்தைக்கு ஏற்றி சொல்லப்படுகிறோம் எனவே உக்ரகுமாரன் என்று சொன்னால் சிவபெருமான் உக்ரன் அவனுடைய பையன் என்று சொல்லலாம் இங்க உகர பாண்டியன் என்று சொல்லிவிட்டால் இந்த தினத்தை பிள்ளைக்கு ஏற்றி அவனும் அந்த மாதிரி பைவரை அடித்தலில் உயிருக்கு நன்மை செய்வதில் தலையாய கடமை உடையவன் தந்தை போல் அமைப்புடையவர் என்பதை தெரிவிப்பதற்காக அப்படி அமைந்திருக்கிறது என்பதை எல்லாம் பார்க்கலாம் இனி நாம் உள்ளே செல்லலாம் வழக்கம் போல ஒன்று சொல்லுவார் இதுவரை நாம் சிந்தித்தது என்ன இனி சிந்திக்கப் போவது என்ன என்பதை சொன்னார் ஏனென்றா ஒரு மாதம் சிந்திப்பதனால அப்படி நினைக்கிறார் மரன் உதயம் இது வாழ் உருக்கும் திரல் மிக பெரும் வலிமையுடைய இருக்கபடியான உக்ரகுமாரன் அவதரித்தது இதுவரை பார்த்தோம் என்றார் அப்ப போன படலம் உக்ரகுமாரன் அவதாரப் படலம் என்று பார்த்தார் அது இப்ப கடந்த நிகழ்ச்சி இனி நாம் நினைய போகிற நிகழ்ச்சி என்ன என்று கேட்டால் மாதியும் மதியும் நதிப்பெருக்கும் கரந்த சடைக்கத்தை பெருந்தே செழியர் பிரான் அவருக்கு செருக்கும் செல்வ மன முடித்து செவ்வேல் வளை சென்று அடித்து உள்ளம் தருக்கும் முடிதந்து அரசு உரிமை தந்த செயலும் சாற்றுவாம் இப்பொழுது சொல்ல போவது என்ன என்று கேட்டால் திகழ்த்த போவது செல்வ முடித்து திருமணம் செய்வதையும் சென்று கொடுத்தது மட்டுமல்ல உக்ரகுமாரனுக்கு இப்பொழுது திருமணமும் ஆக இருக்கிறது எனவே ஒரு திருமண படலும் படிக்கப்படும் அப்பாவுக்கு திருமண படலம் படிச்சோம் ரொம்ப நீளமா அது பிள்ளைக்கும் திருமணம் நடக்கிறது ஆனாலும் அந்த திருமணம் என்று சொல்லாமல் அது ஒரு ஒரு பகுதியாக வைத்து வேல் வலை சென்று ஆகிய மூன்றை கொடுத்தது தலைமையாக வைத்து படலப் பெயர் படி இருந்தாலும் கூட பெருமானுக்கு திருமண் விழுவதும் போது இல்வாழ்க்கை இருக்கிறதே அது தானும் தகுதியாக இருந்து தக்க மனைவியும் பெற்று அந்த இல்ல நடக்கும் என்று சொன்னால் பெருமிதத்தோடு இருக்கிற ஒன்று இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று சொன்னாரளே அதனால அந்த அறம் என்ற வகையில் ரெண்டில் ஒன்று கொண்டு இணையானது மிக அருமையான அறம் ஒன்று இல்லறம் இன்னொன்று துறவரம் என்று அதனால் தான் திருவள்ளுவர் அரணப்பட்டதே இல்வாழ்க்கை என்று சொன்னார் அப்படி அரணப்பட்டதே இல்வாழ்க்கை என்பதனால் அப்ப என்று கேட்டால் துறவு இன்னும் அதை விட புய்ச்சி அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பூரியார் கண்ணுமுட என்று சொன்னார் ஆகவே அருள் உடைமையாக அந்த துறவரம் இருக்கிறதே அதுதான் மிக பெரும் செல்வம் என்று அங்கே சொன்னார் ஆகவேதான் இந்த இரண்டு அறங்களும் அந்தந்த நிலையில் இயல்பாக இருக்குமானால் இந்த இரண்டை விட மிக பெரிதும் இல்லை மிகச் சிறப்பானது அதெல்லாம் செருக்கும் செல்வம் மனமுடித்து என்று சொன்னார் வேறொரு சொல்லாக சொன்னால் மங்களம் என்ப மணிமாட்சி என்றாரே இந்த மணிமாட்சி மங்களம் தருவது ஒரு வாழ்நாளில் மிகச் சிறப்பான ஒரு நல்ல அமைப்பையும் நல்ல ஒழுகலாட்டையும் தந்து அவனை வாழ்விப்பது மணிமாட்சி மங்களம் என்ற மணிமாட்சி என்று சொன்னாரே அதைத்தான் வேறொரு சொல்லால் சொன்னால் செருக்கும் செல்வம் அணமுடித்து என்றெல்லாம் சொன்னார் திருமணம் எழுவதை சொல்லப் போகிறோம் அப்படி திருமணமான பிறகு அவருக்கு வேல் வலை செண்டை மூன்று பொருள்களை கொடுப்பதைக் காணப்போகிறோம் அதற்கு பிறகு தம்முடைய அரசாட்சியை அந்த பையனுக்கு கொடுத்து தாம் விலகுகிறார் பெருமான் எனவே அரசியல் செல்வத்தையும் கொடுக்கிறார் எனவே இல்லறச் செல்வம் அவன் தான் வாழ்வதற்காக இருக்கிற வேல்வலை செண்டு ஆகியவற்றை கொடுத்து அதோடு இந்த இளவரசு பட்டத்தையும் கட்டி நிகழ்வுத்தை இப்பொழுது சொல்ல போகிறோம் என்று அருமையாக சொன்னார் இப்போ இது அரசு தந்ததை பற்றியும் பின்னே இருக்கிறது திருமணமானதை பற்றியும் இருக்கிறது அப்படியானால் இங்கே என்ன பண்ணு கேட்டால் மூன்று செய்தி ஒன்று திருமணம் இன்னொன்று கருவிகள் கொடுத்தன மூன்றாவது அரசியலை தருவது இதில் முன்னும் கரிசியும் விட்டுவிட்டு நடுவனதை மட்டும் சொன்னார் வேல் வலை சென்று கொடுத்த என்று ஏன் சொல்லணும் கேட்கிறான் ஒரு பையன் ஐயா இந்த படலத்தில் திருமணமாவதைப் பற்றியும் பேச போயிரீர்கள் இந்த வேல் வலை சென்று கொடுத்ததைப் பற்றியும் பேச போயிரீர்கள் மூன்றாவதாக தன்னுடைய அரசாட்சியை கொடுக்கிற இளவரசு பட்டம் கட்டுகிறார் எனவே அதையும் சொல்ல போயிர்கள் அப்படி முப்பொருள் உண்மை சொல்லுகின்ற பொழுது நடுவனதாக இருக்கிற வேல் வலை சென்று கொடுத்ததை மட்டும் ஏன் கூறினீர்கள் தலைமையாக கூட்டில் என்று கேட்டால் இந்த இல்லறமும் பின்னே வருகிற அந்த அரசியல் செல்வம் கொடுப்பதும் எல்லாம் எதற்கு என்று கேட்டால் இடையில் இருக்கிற அந்த மூன்று விளையாடல்களை சொல்லத்தான் மூன்று விளையாடுகளை சொல்லத்தான் அப்போ வேல் கொடுத்தது எது அது ஒரு தனி விளையாடல் கடல் சுவர வேல்விட்ட படலம் என்று வரப்போகுது இனி வலை கொடுத்தது எதற்கு என்று கேட்டால் இந்திரன் முடிமையல் வலையறிந்த படலம் என்பதற்காக இனி சென்று கொடுத்தாலடித்த படலம் என்பது அவருக்கு மனம் நடந்ததும் இளவரசு கொடுத்ததும் என்றாலும் கூட இந்த இரண்டும் தந்ததெல்லாம் இந்த மூன்று திருவிளையாடலை நிகழ்த்துவதற்காக என்பதை அறிவதற்காகத்தான் அருமையான தலைப்பு கொடுக்கின்ற பொழுது மூன்று பொறுமை இருந்தாலும் வேல் வலை சென்று கொடுத்த என்று சொன்னார் ஏன்னா விளையாட்டு திருவிளையாடல்தான் சொல்லணும் அவங்க கல்யாணம் பண்ணது அரசாட்சி சொந்த விஷயம் இதனால் உயிரு என்ன பெற்றன என்று கேட்டால் செருக்குடைய இந்திரன் தாக்கப்படுகிறான் செருக்குடைய மேர்மலை தாக்கப்படுகிறது செருக்குடைய கடல் வேளால் அடிக்கப்படுகிறது எனவே இந்த நாட்டில் மக்களுக்கு ஊறுபாடு அல்லது ஊறுபாடு தருகின்ற குணங்களில் ஒன்றாக இருக்கிற கர்வம் அடியனும் அதற்கு தரப்பட்ட மூன்று கருவிகள் எனவே தான் அதிமையமாக வைத்து தலைப்பு வைத்து ஏனே இரண்டையும் அதனோடு அடக்குமாறு செய்தார் என்பதை பார்க்கலாம் தலைப்பு கூட அப்படி அருமையான அதான் அடிக்கடி நினைப்பது கூட உண்டு திருமுறைகளில் தலைப்பு இருக்கிறதே தலைப்பு கூட பல்வேறு வகையில் என்ன வேண்டிக் கொண்டு செய்யப்படுகிறது என்று கேட்டால் சிவபுராணம் கீர்த்திருவுகள் போற்றித் திருவுகள் ஒரு விதமான கருத்தினால் வந்தது திருவண்ட ஏன் தலைப்பு வைத்தார்கள் போட்டி திருவள் அப்படின்னு சொல்லணும் போட்டி போட்டின்னு சொல்வதனால போட்டி திருவள்ளுன்னு சொல்லலாமா சொல்லப்படாது ஏன் ஈசன் அடி போட்டு எந்த அடி போட்டு தேசநடி இருக்குது அதுவும் போட்டி வருவதே போட்டி திருவள்ளுன்னு சொல்லலாமே நீங்கள் உள்ள போனால் எல்லாமே போட்டி தான் பெருமானே போட்டுவதுதானே போட்டி அதனால அப்படி ஆனால் அதுக்கு மட்டும் போட்டி திருவள்ளு ஏன் பெரு வந்தது அண்டப்பகுதி எப்படி வந்தது முதல் குறிப்பு முதல் காரணம் முதல் குறிப்பு காரணம் என்று சொல்லுவோம் இப்போ திருவாசக தலைப்புக்கள் எந்த கூட ஒரு தனியான ஒரு பட்ட வகுப்பு மாணவன் மேல் வகுப்படுவன் டாக்டரேட் எடுக்கலாம் திருவாசக தலைப்புக்கள் என்று திருச்சரகம் என்று என் பேர் வந்தது பாடல் எண்ணிக்கையை வைத்து திருவம்பாவை பாடல் பொறுமையை வைத்து திருக்கடுக்குன்றம் ஊரை வைத்து திருக்கடுக்குன்ற பதிகம் திருவேசரவு போச்சுண்ணா என்ன பொருள் அதந்துவே எந்தருளாயே அச்சோப்பதிகம் இதெல்லாம் பாட்டு நிறைவினாலே வருகின்ற தொடர்கள் இப்படி பாத்தீங்கன்னா பல்வேறு அமைப்புகளிலே திருவாசக தலைப்புக்கள் என்று கூட எண்ணி அப்படி அதுபோல திருவிளையாடல் புராண தலைப்புகள் என்ற பொழுது கூட இப்படி ஏன் மூன்று பொருள் சொல்லவும் கூட இதற்கு வேல்வழி சென்று கொடுத்தப்படலாம் என்றே கூறுவதற்கு என்ன காரணம் என்றால் பெருமானுடைய பெருமான் கொள்ளுகின்ற செயல்களும் பெருமான் செய்கின்ற அமைப்புகள் எல்லாம் உயிருள் பொருட்டே என்பதை நாம் நினைவுகொள்ளவும் அதன்படி உயிரல் பொருட்டு செய்ததில் இந்த மூன்று மூன்று படலங்களாக பின்னே விரிவாக சொல்லப்படும் இருப்பதால் இவ்வாறு ஆசிரியர் கூறினார் என்று ஒரு முடிவுக்கான இல்லை ஆனால் இப்படி எழுதவில்லைன்னு சொன்னால் என்னமோ சார் தலைப்பு வந்து குன்றக்கூறாக இருக்குதுன்னு சொல்லிடுவான் மக்கு அல்லவா அதற்காகத்தான் இப்படி சொல்ல இத்தனையும் வேண்டும் வைக்கையிலோடு எம்பாவாய் என்று சொல்ல சொல்ல வேண்டும் சரி இனி நாம் உள்ளே போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கிற ஒன்று வையை கிழவன் இந்த வையை கிழவன்னால் நம்மளால் மேலே போக முடியல வையைக்கிழவன் வயங்குதார் மாநகலம் தையலா நல்குவை நல்காயிர் கூடலார் கோவடு நீயும் படுதியே ஊரறியக்கவை ஒருங்கு ஒரு படம் ஆகப்பொருள் பாட்டு இல்லை துலாப்பி உதாரணத்துல வந்திருக்குது வையைக்கிழவன் வயங்குதார் மாநகலம் தையலா என்று தா நல்கு தோடிட்டு சொல்கிறான் வையைக்கிழவன் பாண்டியன் இருக்கிறதானே அவன் அது மார்பில் இருக்கிற மாலையை நீ கொண்டாந்து தரணும் அது எனக்கு தெரியாதுப்பா நீ எப்படி கொண்டு வீடியோ கொண்டு தரணும் அப்படி இன்றுக்கு நீ அந்த மாலையை வாங்கி தராவிட்டால் நான் அவனை பற்றி சிலதெல்லாம் எழுத போகிறேன் தார் சட்டி வச்சு அங்கங்கே அதோட ஒன்றையும் சேர்த்துக்கு வேண்ட வைகை கிழவன் வயங்குதார் மாநகலம் தையலாய் இன்று நல்குவை கூடலார் கோவடு நீயும் படுதியனர் நான் யாரை திட்டப்போகிறேன் கூடலார் அந்த பாண்டியனை திட்டப்போகிறேன் அதோடு கூட நின்னையும் ஒருங்கு திட்டுவேன் பார்த்துக்க அதனால் மாலையோடு வந்து சேரணும் ஓ என்ற அருமையாக கிழவன் என்று சொன்னா எனவே பைய அந்த பாண்டியனை சொல்கின்ற பொழுது அந்த சொல்லாட்சி இருக்கிறதே அது அருமையான சொல்லாட்சி வையை கிழவன் பாண்டியன் எத்தனையோ இருக்கிறோம் மதுரை மதுரை மதுராவதி மதுரை தலைவன் என்றெல்லாம் கூட கிழவன் என்றெல்லாம் சொல்லலாம் அதுல வையை கிழவன் என்று சொல்வதும் ஒரு அருமையான பழந்தொடர் நினைவு கூறுவதாக இருப்பதை பார்க்கலாம் திரண்டு அமைச்சர் மையற்று அழியா நிலத்திருவும் மறவும் குடியும் புகழ்மையும் தம் ஐயர் இசையத்தக்க குலத்து அரசரியாரன் தலைக்கின்றார் இப்ப ஒரு வீட்டில் இருக்கிற திருமணம்னால் என்ன பண்ணுவான்னு கேட்டால் சுற்றத்தாரில் அதுவும் வயது முதிர்ந்தவர்கள் பலர் கூடி என்ன தம்பிக்கு வயசாகிட்டது நீங்களும் பேசாமுன்னு சொல்ல நானும் அதான் நினச்சிட்டு எப்படியாவது வைகாசியில் முடிச்சணும்னு சொல்ல அப்படி பெரியவங்கள்லாம் பத்து பேர் கூடி அவங்க முடிவெடுத்து அப்படி ஒரு முடிவெடுத்த கல்யாணம்தான் பழைய கல்யாணம்னு பேர் பழைய பெரியவங்க இருந்து முடிவெடுத்து அது செய்வாரலாம் ஆனால் இங்கே அரசனாக இருப்பதனால என்ன செய்வாருன்னு கேட்டால் அந்த முதியவர்கள் கூட அதோடு இல்லாமல் அமைச்சர்கள் அறிகர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன தம்பி வயது வந்துட்டுதே அவர் ப பையனுக்கு திருமணம் செய்ய வேண்டாமா என்று பார்த்தார்கள் ஆமாம் செய்ய தான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா என்ன செய்யறது என் அப்படின்னா நம்ம தம்பிக்கு ஏற்ற பெண் வேணும் அப்படின்னா தம்பிக்கு ஏற்ற பெண் வேணும்னு சொன்ன மரபு பார்க்கணும் நேரலை தொழுகாப்பி தீர் அடைக்கிறோம்னு போகணும் சரிங்களா பிறப்பு குடிமை ஆண்மை ஆண்டு உரு நிறுத்த நிறை அருள் உணர்வு திரு என முறையுற கிழந்த ஒப்பினது வகை என்றார் தொல்காப்பி பத்து பொருத்தம் பார்க்கணும்டா அப்படின்னா அந்த பத்து பொருத்தமும் சேர்ந்திருந்தால் தான் நம்ம தம்பிக்கு பின்பாக்கலாம் அப்போ குடிப்பிறப்பு அதற்கேற்ற ஒழுக்கம் அதற்கேற்ற ஆண்மை அதற்கேற்ற அறிவு அதற்கேற்ற உரு தோற்றப்பொழிவு பர்சனாலிட்டிங்கிறது தோற்றப்பொலிவு இல்லைன்னு சொன்ன கணவன் மனைவி சம்பந்தி சம்பந்தியும் வந்து சாப்பிட்டு போகுது பாருங்கள் முதல் நாள் அது வந்து கிளியை வளர்த்து போன வீளை கொடுத்துட்டுதே அப்படின்ட்டு போகிறோம் அவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க இது ஒருவேளை டிஃபன் சாப்பிட்டுட்டு மொய் வச்சுட்டு போகிறாலும் விமர்சனம் பண்ணிட்டு போடுது அல்லது போயும் போயும் இல்லை உனக்கு பொண்ணு பார்த்தாங்களாடா ராஜா மாதிரி மூக்கு முடிய இருக்கிற அது கொண்டு அப்படியே அரைக்கப்படி காப்படியே வெள்ளாம்பின்னு வச்சுக்கிட்டே என்று சொல்லுவோம் அதனால் அந்த ஊருக்காக மட்டுமல்ல பின்னாலும் வாழ்வதற்காக ஒரு தோற்ற பொழிவு வேணும்னு எத்தனையோ உப்பைகள்ல அதுவும் ஒன்று என்று சொன்னேன் ரொம்ப அருமை இதெல்லாம் நம்ம முன்னையும் பின்ன பார்த்துருக்கோம் திருமணம் படுத்தக்கிறதுனால எப்பொழுது அது குறிப்பிட்டும் காட்டி இந்த பத்து விதமான உப்பைகளையும் நம்ம அந்த பையனுக்கு இருக்கு பார்த்தாங்க பார்த்தா அந்த அப்படியே பார்த்தா யோசித்தாங்க பெரியவங்களுக்கு தெரியும் அப்போ பொழுது அப்படியே திருமணம் போனால் மற்றதுலாம் தெரியும் எல்லா அவர்களும் தெரியும் இந்த இந்த குடும்பத்துக்கு ஏற்ப எந்த எங்கே இருக்குது தெரியும் அப்போ ஒரு அறிஞரும் அமைச்சரும் சொன்னார் ஏன் நம்ம சோழ தெருமான்ட்ருக்கிறான் சோமசேகரன்னு இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிறான் அவங்ககிட்ட ஒரு பொண்ணு இருக்குது பாப்பா அப்படியே திருமகள் கெட்டா போங்க அப்படியே இருக்கும் போதிலார் திருவினாள் புகழுடைய வடிவு என்றும் தீதிலா வடமீனின் திறம இவள் திறமென்றும் மாதரார் தொழுதேர்த்த வைங்கிய பெருங்குணத்து காதலால் புகழ்மண்ணும் காந்திபதி என்பால் மண்ணும் அவன் நீங்க நீ வர காதலால் புகழ் பண்ணும் கண்ணை என்பால் பண்ணுன்னு நினைச்சிட்டு பத ஆனால் காணா காணா இயல்பா மோனையாகவே இருக்குது அதனால் காதலால் போழமண்ணும் கண்ணகியன் பால் மண்ணு என்று அங்கே இருக்கிறது காதலால் போழுமண்ணும் காந்திமதியன் பால் மண்ணு அப்படி ரொம்ப அருமையான பெண்ணாச்சு அந்த பெண்ணை நம்ம தம்பி கொடுத்தா பொருத்தமாக இருக்கும் சரியான பொருத்தமாக இருக்கும் அப்போல்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இவங்க கல்யாணம்னா ஓரளவு சொன்னால் ஒன்றே விடைவெளி முடியும் அதுக்காக ஒன்றும் பெரிய கடினம் இல்லை ஏன்னா இவங்க இவங்க பாண்டிய மரபு பாண்டியனுடைய பிள்ளை அது சோழருடைய பெண்ணு எனவே அரசியல் பிறப்பு குடிமை ஆண்டு இந்த பொண்ணை விட பை பையனை விட பொண்ணு நாலு வயசு கம்மி இப்படி எல்லாம் இருப்பதனால் சரியான பொருத்தம் இல்லை சரி அப்படின்னா முடிச்சுடுங்களேன் அப்படின்ட்டாங்க அவ்வளோதான் ஒன்றும் அதிகமான செலவும் இல்லை உடனே பார்த்தார்கள் சரி தக்க பையன் தக்க பெண் என்று கருதி என்ன செய்தாரலாம் உடனே தீந்தன் புனல் சூழ் வட என்னும் திருநகர்க்கு வேந்தன் பருதி திருமரவின் விளங்கும் சோமசகசேகரன் அதனால் அந்த ஊர் கூட என்ன ஊர்னாரு இந்த சோழநாட்டில் மண ஊர்னு ஒரு ஊர் அந்த ஊரில் அந்த பெண் இருந்ததுன்னு சொன்னார் இந்த மன ஊர்ன்னு சொன்ன உடனே பக்கத்தில் செய்கிழார் தலைவர் உலக செயக்கலார் தலைவர் இருக்கிறாங்க ஞாபகம் வராமல் இருக்குமா இல்லை வந்த புத்தூர் ஆமால் என்று சொன்னார் சுந்தரருக்கு அந்த சடங்கு மகள் தோன்றிய ஊர் இருக்குதே புத்தூர்னு பேர் அந்த பெண் கொடுக்க நேர்ந்தபீனால் அந்த ஊருக்கே என்ன பேருனாரு மனம் வந்த புத்தூர் ஆமா சொன்ன நிகழப்போவதில் இதெல்லாம் கூட சொல்லுவாங்க மாகருக்கு ஈந்தார் மனம் இந்த சிலப்பதி காலத்தில் வர்றதுக்கு எல்லாரும் அது அரை அரை இது போட்டாங்களாம் ஏன் இந்த ஊரில் கோவலுக்கு நீ திருமணம் இருக்க போகுது சொல்லிட்டு எல்லாரும் மனம் அந்த மனம் அறிவித்தது என்னன்னு கேட்டால் ஈந்தார் மனம் அந்த நகரத்துக்கு அந்த மனம் ஈந்தாதே தவிர இவரது பேருக்கு மனம் ஈயவில்லை ஆண்டும் தான் கடைசியில் போயிட்டு மாணகருக்கு நகர் அந்த மனத்தை பெற்றது ஆனால் பெற வேண்டிய மனமக்கள் பெறவில்லை மாகருக்கு இந்த மனம் அது மாதிரி இங்கே மனம் வந்த புத்தூராமான் என்றுதான் சொன்னார் ரொம்ப அருமை எனவே அந்த குறிப்பிட நினைவு இருக்க முடியாது எனவே இங்கே அதே மாதிரி மனம் ஊர் என்ற ஊர் இருக்கு அவ்வளோதான் உடனே பார்த்தார்கள் இப்போ இந்த பொண்ணு இதை பார்த்து நிச்சயம் பார்க்கலாம் பெருமான் பார்த்தார் பெருமான் அல்லவா இங்கே தலைமையாக இருப்பது சுதந்திர பெருமான் இவர் என்ன போய் பெண்ணு கேட்பாரா நேர கனவுல சோமந்த அந்த சோமசேகரனுடைய கனவில் தோந்தி எப்பா உன் பெண்ணு ரொம்ப எல்லா வகையிலையும் பொருத்தம் பாண்டி மன்னன் மகள் உக்ரன் இருக்கான் அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு எப்போ ராத்திரி பன்னெண்டு மணிப்பாங்க கனவிலும் தேவருக்கு அறிவு போய் போற்றி நனவிலும் நாயருக்கு அப்படி நோய் போற்றி அப்படின்னு திருவாசகத்தில் தேவர்கள் வந்து கனவுல கூட காண முடியாது எங்கள் பெருமானை ஆனால் எனக்காக திருப்பெருந்துறையில் நனவிலும் நாயிருக்க அப்படி நீ போட்டி என்று சொன்னார் கனவில் கூட காண முடியாத பரம்பொருள் நனவிலும் எனக்கு அப்படி நாய் என்றெல்லாம் நினைந்து நினைந்து அப்படியே பாராட்டுறேன் அது மாதிரி இங்கே போய் சென்றாராம் சொல்லி இந்த மாதிரி உன்னுடைய பெண்ணை பாண்டியனு இது மாதிரி கனவில் வந்து பெருமானு சொல்லுவாரான்னு அவன் சும்மா இருப்பானே அந்த இதெல்லாம் பார்க்கல மதிப்பு பார்க்கல உடனே பொண்ணை பார்த்தா மறுநாள் காலையில் சீவி முடித்து சிங்காரித்து சிவந்த நெட்டியில் பொட்டு வைத்தால் அதெல்லாம் முடிச்சுக்கிட்டான் முடிச்சுக்கிட்டு பொண்ணோட சரி எல்லாம் பழம் பேத்தரை பார்க்க முழுது வாங்கி கொண்டான் வாங்கி கொண்டு தானே பருட்டு வந்துட்டான் பொண்ணை கொடுக்கறதுக்கு ஏன்னா எப்படிப்பட்ட சம்பந்தம் இதுல உயர்ந்த சம்பந்தம் அல்லவா சம்பந்தப்பெயர் தரித்தமயாலயமே சம்பந்தம் செய்ய தகம் நினைக்கே குருசாமி சரிங்களா தன்னுடைய குருநாதன் மாசிலாமணி ஞான சம்பந்த பரமாச்சாரியர் சுவாமிகள் இல்லைங்களா பெருமானி என் குருமூர்த்தி ஆகினி உங்களுக்கு ஞான சம்பந்தம்னு பெயரு அந்த சம்பந்தம்னு பெயர் தரித்தமையினால் அடியேனே சம்பந்தம் செய்யணுமே அப்படின்னா சம்பந்த பெயர் தரித்தமையால் எமை சம்பந்தம் செய்யத்தகம் நினைக்க குருநாதா எனக்கு நீ ஆட்கொள்ள வேண்டும் அப்படி சொல்லுவதை நான் விளையாட்டு அது மாதிரி சம்மந்தி யாராகிறான்னு கேட்டால் பெருமானியும் ஆகுறின்ற பொழுது அவன் பார்த்தா மறுநாள் காலையிலேயே பரப்பிட்டு எல்லாம் பெண்கள்லாம் தன்னுடைய மனைவி மது மகள் எல்லாரையும் சேர்த்து அழைத்து கொண்டு அவன் வருகின்ற பொழுது இங்கே பாண்டி நாட்டிலிருந்து என்ன பண்ணிட்டாங்க என்ன ஏதாவது மரியாதை இருக்குல்லவா தன்னை என்னென்ன மருமகள் அவர போயிறாள் அதனாலே இங்கிருந்து சிலர் போய் திருமணத்துக்குன்னு வேண்டிய ஏற்பாட்டுக்காக போகிறாங்களாம் நடுவில் சந்திச்சுக்கிட்டாங்க ஆஹா வாங்க வாங்க வாங்க வாங்க அப்படிதான் இங்கே நம்ம பொண்ணு அங்கே தான் வருது மதுரைக்கு தான் வருது பெருமாள் ராத்திரி கணவரில் சொன்ன அப்படியா அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு நாங்கள் சரி எல்லோரும் சேர்ந்து வாங்கணும் அது ஒரு மரியாதை ஒரு மரியாதைங்களா அது பார்த்தா தெரியும் சில அந்த மரியாதைகள் இருக்குதே அது வந்து நம்ம இல்லை இங்கே இங்கே கிடையாது இங்கே எல்லாம் எளிமையாக போயிட்டாங்க திருமணங்களில் அந்த மரியாதை கருதுறதுக்குதே சரியான மரியாதையாக இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இல்லறத விட ஆயிரம் ஆயிரம் மடங்கு பல படி இருக்கும் அது தெரியும் அது யாராவது ஒரு பிரமுகரை அழைத்து அவங்களுக்கு ஏதேனும் மாலை செய்யணும்னு சொன்னால் இவங்களும் போயிட மாட்டாங்க ம் போவாங்களா போய் போய் நாள் பொறுத்து அவ்வளோ சரியா சரியில்லை வந்தால் வர ஆளு தானே ரொம்ப பெருசாக சீட்டு என்ன பண்ணது அப்படி இருக்கும் அப்படி அப்படி இப்படி அப்படி அப்படி வந்து இவங்க அப்படியே பூஜை பூஜை அறையிலேருந்து இப்படி இப்படி வெளியில் மாதிரி வந்து அவரும் அவங்க அழைச்சிட்டு வர மாதிரி வந்து அன்னலும் நோக்கிறார் அவளும் நோக்கிறார் அண்ணன் அடிப்பட்ருவா அப்படி தான் செஞ்சிருவாங்க இதெல்லாம் அந்தந்த மரபு அது போல இங்கே அந்த பெண்ணு வருது பாதியது இது அது ஏன்னா அவது பெருமான் அந்த ஆணையிட்டதுனாலே அதுவும் கனவுல சொன்னதுனாலே அந்த அன்பு